ஐ கேஸ் இட்ஸ் அவர் ஃபஸ்ட் எபிசோட் பாட்காஸ்ட் ஃப்ரம் ரஷ்டி டாக் நம்ம கூட ரவி ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்கள் எங்களோட ஃபஸ்ட் இந்த ப்ரோக்ராமை கேட்குறீங்கன்னா எங்களோடய பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள் எவ்ரி வீக் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டில் வேறே விஷயங்களை பற்றி பேசுவோம் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணோம் மெயிலோட ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே இன்றைக்கி நான் என்ன உங்கள்ட்ட பேசணும்னு வச்சுனா இந்த ஃபோபியா ஏன்னா சார் எனக்கு வந்து ஹைட்டை பார்த்தா பயம் அது வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட் தான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஷார்ப் ஆப்ஜெக்ட்னா பயம் எனக்கு லெட்டை பார்த்தா பயம் எனக்கு ஹைட் எனக்கு பயம் எனக்கு ஹைட்டு ஹைட்டுன்னு பேசினாலே எனக்கு பயம் வந்துடும் நிறைய பேருக்கு வந்து வசூல்ராஜரும் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் என்ன சார் தான் சார் எனக்கு அந்த ஹைட்டு பார்த்தாலே பாயும் அதனால தான் நான் வந்து கீழே கொண்டுருக்கேன் என்ன ஒரு டைலாக்ரு இதோட இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கமல் வந்து இந்த படத்தில் ஸ்ரீலங்கா தமிழா நடிச்சிருப்பானு ஆமாம் என்ன படம் தெனாலி தென்னாலி அதில் வந்து அதெல்லாம் நிறைய ஃபோபியா பத்தியா இல்லை ஆக்சுவலா தெரப்பியூட்டிக்கு மரத்தில் எப்படி கேர் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நிறையா பட் ஆனால் என்னன்னா ஃபியர்ந்தது ஒரு ஒரு ட்ரூவான ஃபேக்டர் எக்ஸ்பெஷலி ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் என்ன சொல்லணும்னா லாஸ்ட்டு நாங்கள் இங்கே ப்ரீவியஸ் கம்பெனியில் ஒரு நர்ஸ் வந்து என்னோடய ப்ளட் செக் பண்ணுறதுக்காக ப்ளட்டு எடுக்கிறதுக்காக ஜஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணுற அந்த கேப்பில் நான் வந்து ஃபெயின்ட் ஆகி மாயிக்க மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு கேஸ் அது செகண்ட் பார்ட் நினைக்கிறேன் அடைச்சு வச்சுட்டு நிறைய இருக்கும் அதில் ஒரு பர்டிகுலர் சீனில் என்ன ஆகணும் ஒரு டோரை ஓப்பன் பண்ணணும் அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கீ வந்து நான் த வைக்கில் இருக்கணுமா இல்லை அந்த கீ வந்து ஒரு பிட் மாதிரி ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே போட்டிருப்பாங்க அது ஃபுல்லாக எம்டி சிரிஞ்சு ஓகே போட்டிருப்பான் யோடு கெட் டவுன் அந்த சிரிஞ்சை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு உள்ளே போய் அந்த தேடி அந்த சாகி சாகு எடுக்கணும் அந்த சீன் நான் வந்தோடனே இல்ல அந்த சீனா அதாவது என்ன பண்ணுவோம் ஒருத்தி உள்ள போட்டுருவான் அவ தேடி கை கால பயங்கரமா குத்திரும் எடுத்து போட்டு கீ எடுத்துருவான் பட் ஸ்டில் அந்த இன்சிடென்ட்டை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் டு பி ஃப்ரங்க் ஐ டிட் நாட் ஈவன் ஸ்லீப் ஃபார் லைக் ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் நான் தூங்கவே இல்லை இட் வாஸ் கீப் கமிங் இன் மை மைண்ட் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஸ்கேட் சொல்ல போனா ஏதாவது ஒரு பெண்ணோட டிப் பார்த்தா ஐ ஸ்டார்ட் என்னோட உடம்பு ஒரு மாதிரி கூசுற ஃபீல் இருந்தது எனக்கு தெரியும் ஒரு பொய் கிடையாது ஓசிடினு சொல்லுவாங்க அவங்களாம் அந்த அந்த கம்பல்ஷன் வந்து முடியாது அப்படின்னு ஒன் ஆஃப் த கைண்ட் நீங்கள் அப்புறம் எந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எனக்கு வந்து பிளட்டு தான் அது ஒரு பனி இன்சிடண்ட் என்னோட ஃபாதருக்கு வந்து ஒரு கட்டில் வாங்கியிருந்தோம் வாங்குறதுக்கு வந்து வந்துட்டு வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் போய் ஓப்பன் பண்ணுறேன் ஆகல அந்த டெமோ காமிக்கிற வந்துட்டு அசால் எப்படிதான் சார் எடுக்கணும் இழுத்தி எடுத்தா பரவாயில்ல என்னோட காலில் நகதி போய் தடுத்துட்டாரு அந்த அந்த இம்பேக்டில் பெயின் ஃபஸ்ட்டிங் தெரிஞ்சுது எனக்கு நான் கீழே காலைல பார்க்கல நானே அந்தாலும் திட்டத்துல தான் எனக்கு அந்த மைண்டு போயிடுச்சு அப்ப நீங்க பாக்கல என்ன என்ன பார்க்கல அவனை திட்டி அந்த வெள்ளாட்டி பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அந்த என்ன பிளட் ஆயிருக்கு அது வரைக்கும் தெரியும் அதுக்கப்புறம் தெரியாது எனக்கு அடிச்சு எழுப்புறாங்க மயக்கப்பட்டு விழுந்துடும் தெரிய வருது எதுக்கு நான் மயக்க மாடு திரும்பி பார்க்குறேன் திரும்பி பயப்பட்டு விடுறேன் அந்த அளவுக்கு பயந்தாங்க இல்லையா தெரியல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நாங்கள் ரெண்டுமே அபவ் தேர்ட்டி என்ன ஃபன்னி விஷயம் என்ன அப்படின்னா சிலர் நினைப்பாங்கன்னா ஓகே இதுக்கு சின்ன பசங்க இதுக்குலாம் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இது வந்து சின்ன பசங்க பெரிய வருதுங்கலாம் வந்து மேபி சின்ன வயசில் நடந்த இம்ப்ரெஷனாக இருக்கலாம் தெரியல ஸ் ஆனால் நான் படித்த அளவுக்கு என்னென்னா சயின்டிஃபிக்காகவும் சரி நிறைய ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபோபியா அப்படின்றதுக்கு வந்து எக்ஸ் ஒரு எக்ஸ்ப்ளூசிட்டான ரீசன் ஏன் ஒரே ஃபேமிலியிலே ரெண்டு சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஃபோப்பியா இருக்கலாம் இன்னும் ஒருத்தவங்களுக்கு டோட்டலாக இல்லாமல் இருக்கலாம் ஸோ ஒரு ப்ராப்பரான டிஸ்டிங்ஷன் வந்து அவங்க இன்னும் கொடுக்கல அது வந்து இருக்குது ஐ திங்க் தெரப்பியூட்டிக் வே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்ன சொல்கிறது சைக்காலஜிக்கலாக ட்ரீட் பண்ணால் மேபி இந்த தெரப்பிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ப்ராப்பரான மெத்தடில் நம்ம வந்து நம்ம தெரப்பி எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்த டைம் இதில் போயிடும் அப்படின்றாங்க ஆயிரம் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் தெரியல ஆனால் போயிருமான்னு தெரில ம் அவுட்டு தான் அது ஏன்னா இப்போ ஈவன் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பிளட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லை இதுவுமே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தாலும் அதுவும் எனக்கு கொஷனாக இருக்குது நான் சொல்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லெவல் வரைக்கும் நான் வந்து பயாலஜி லேப்லாம் போயிருக்கேன் அங்கே போனப்போ பயாலஜி அந்த டைசக்ஷன் சொல்லுவாங்க அனிமல் டைசக்ஷன் அனிமல் டைசக்ஷன்னால் காக்ரோஜ் பண்ணுவாங்க ஓகே தவளை பண்ண சொன்னாங்க பாகங்களை குறி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் இருக்கும் நீங்க இருக்கும் அதுக்கான கிட்னி ஒன்று இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் எனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பெரிய ஞாபகம் இல்லை இப்போது ஸ்கூல் பண்ண டைமில் ஏன்னா என்ன ஒரு கொடுத்தீங்கன்னா சிலபஸில் அதெல்லாம் இருக்குது எத்தனை ஸ்கூல்ஸில் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்றது தெரியல ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு கெட் எக்ஸ்போஸ்டின் தட் ஆக்சுவலாக எனக்கு இந்த இன்சிடென்ட் ஆகும் நான் வந்து செவன்த் எயித் இருக்கும்போதுலாம் ஸ்கூல்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ப்ரேயரில் நமக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம் வருது நீங்கள் உங்கள் ஏரியாவில் காக்ரோச்சஸோ ராட்டோ இல்லைன்னா ஃப்ராகோ இருந்துச்சுன்னா பிடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு சா காசு தருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காக்ரோச்சுக்கு பதினஞ்சு பைசா பத்து பைசா அப்படியெல்லாம் காசு கொடுப்பாங்க ஏன்னா அந்த டைம்ல ஆதார் ஃபிராகோ வாங்கவோ கிடைக்கவோ செய்யாது அப்போ வில்லேஜில் இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க நான் அங்கே பார்த்துருக்கேன் பட் என்னோட கேஸ்மே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பயம் அப்போ நீங்க குளோரோஃபார் போட்டு திரும்ப ரிவைவ் பண்ணிடுவீங்களா உயிரோட எழுப்பிடுவீங்களா அப்படியே அதுதான் அப்படியே பரலோக்கம் தான் ஒரு உயிரில் ஒரு பிராணிய கொண்டிருக்கீங்க ஒண்ணும் பாவமில்லது கரெக்டு தான் அப்ப தெரியல இருக்கணும் இல்லையா இருக்கும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஷோ சுப்பீரியும் இல்லை இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு பார்க்கறதுக்கு ஒரு இது குளம் இருக்கு பிள்ளை குட்டை இருக்கு தனி தேனிக்குது கொசு இருக்கு அந்த கொசு நான் பாவம் ஏங்க அது வந்து நீங்க வேற இல்ல இப்போ ஒரு ஒரு ஸ்ட்ரெய்டாக இருக்கு ரோட்டில் என்ன பண்றோம் நம்ம கார்பரஷன் எல்லாம் பண்றாங்க அதை எடுத்துட்டு போயிட்டு கேஸ்ட்ரேட் பண்ணிடுறாங்க எப்படி நமக்கு அந்த சொசைக்கு அதே மாதிரி அதுக்கும் ரைட்ஸ் இருக்கு பட் எகைன் ஃபண்டமெண்டல் திங் பார்த்தீங்கன்னா சர்விக்ராஜ் ஃபிட்டஸுன்ற மாதிரி தான் வரும் இப்போ இப்போ நம்ம இதை பற்றி பேசுறோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ராட்டாக இருக்கட்டும் இல்லை ஃப்ராக் ஆகட்டும் டைசக்ட் பற்றி பேசுகிறத பற்றி பேசினோம் இல்லையா வந்து நான் என்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மட்டும் கிடையாது இப்போ ஃபார்மசூட்டிகல் கம்பெனிஸ்லாம் நீங்கள் சொன்னிமிங்களா கொஞ்சம் நேரத்துக்கு அந்த மாதிரி அவங்களும் வந்து நிறைய அனிமல் அனிமல் வந்து நிறையா பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் வந்து அந்த ஒரு விதத்தில் இந்த மாதிரி பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸ் தே கிரியேட் வைரைसेस அண்ட் தே ஆர் ஃபைண்டிங் கியூஆர் இन्होने இன் சென்ட்ரலா நாக்கர் பண்ணது இப்ப கிட்டத்தட்ட நம்ம மஸ்கரோஸ் பத்தி பேசணும் இன்னொன்னு காமிச்சீங்கன்னா எப்பப்பலாம் வந்து மஸ்கிட்டோஸ் வர போக்குதோ அதுக்கு ரென்ன மாதிரி பாத்தீங்கன்னா டிவி ல வந்து ஆல் அவுட் குட் நைட் அந்த ஆட்லாம் வரப்பதிகம் நான் அப்சர்வ் பண்ணது திஸ் திஸ் could be a coincidence இன்னொன்னு நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா இந்த டைஜின் கேப் இஸ் காண்ட் மாதிரி ஆன்டி அந்தசிட் टेबलेट அவங்க ஆட்லாம் வரது இல்ல அவங்க ஆட் வந்த ரெண்டாவது நாள் வந்து நான் அப்சர்வ் பண்ணது எனக்கு வந்து ஏதாவது நான் என்ன ஃபீல் பண்றேன்னா சம்ஹவ் தேர் இன்ட்ரோடியூசிங் இதுஸ்பிரசி ஆர் சம் கோஸ் நான் அந்த அழுக்கும் சிஸ்டமேட்டிக்காக பார்க்கறேன் நானு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு இந்த ஆண்டாசோட ஆடே இருக்காது ஒரு திடீர்னு இந்த ஆட் வரும் ஏன்னா இந்த ஆடை நீங்க வருதுன்னு பார்த்தோம்னா அடுத்த நாள் வந்து இது சைக்கலாஜிக்கலாக தெரியல இந்த ஆண்டாச ஆடு பார்த்திருக்கோம் அதனால அடுத்த நாளைக்கு நம்ம சாப்பிடன்ற மாதிரி இன்னொன்று இன்னும் சரி பார்த்தீங்கன்னா என்னோட என்னோட டவுட் இது மேபி ஏதாவது நம்ம ஒரு பேஸி டெய்லி கன்சியூமபிள்ஸில் ஏதாவது அது இன்ட்ரோடியூசிங் சம்திங் ஏன்னா இப்போ ஃபுட் ப்ராடக்ட் எதுவுமே நம்ப முடிகிறது இல்லையா எல்லா ஃபுட் ப்ராடக்ட்டும் ஒன் ஆர் தான் அனதர்வே வந்து ஏதோ ஒரு கேமிகளை உள்ள ஃபிக்ஸ் பண்ணிடறான் ஒன் மேஜர் இம்பாக்ட் இப்போ எங்கள் சோஷியல் மீடியாலேயும் பேசுங்கன்னா அஜினோமோட்டோ அதை வந்து ரொம்ப இம்பாக்ட் பண்ணலாம் அஜினோமோட்டோ இட்ஸ் அ நோன் கல்புரேட்டி நிறையா எவ்வளவோ இருக்குது ஓகே ஃபுட் ப்ராசஸிங்லாம் ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரீ நிறைய பாய்ச்சன் அடிக்க முன்னாடி தான் இருக்க போகிறதில்ல ஈவன் ஃப்ரம் ஃபார்மிங்லேருந்து எடுத்துக்கோங்களேன் பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து உரோன்ற பேரில் போடுற ஐட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்னவர் அனவரு வந்து ஏதோ ஒரு நெகட்டிவ் இம்பாக்ஷும் நான் பாடிக்கு பண்ணதான் செய்யுது ஆனால் மேபி சம் ஆஃப் த திங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக உடனே தெரியலாம் சம் ஆஃப் த திங்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும் திரும்பி பார்த்தோம்னா ஏதாவது இந்த கேன்சர்ன்றாங்க இந்த கேன்சர்ன்றாங்க இது ஓரல் கேன்சருன்றாங்க ஓரல் கேன்சர் அது நிறைய மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷன் வந்து இந்த இது மாதிரி இந்த டொபாக்கோ அது மாதிரி ரீசன்ஸ் இருக்குது டைஜஸ்டிவ் ட்ராக்ல கேன்சர்ன்றாங்க அவன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பில்லைங்க சாப்பிட்ருக்க மாட்டான் வீட்டில் மட்டும் தான் சாப்பிட்ருப்பான் அவன் வந்து பார்த்திங்கன்னா தைக்ஸ் அவன் சாப்பிட்டுருப்பான் அப்போதான் அவனுக்கு பார்த்திங்கன்னா அல்சர் வந்துருக்கும் அல்சரை அடை ஊக்க போட்டுட்டு கேன்சராக கூட போயிருக்கும் இது மாதிரி நிறையா இருக்குது அதில் ஏன் ஆன்சர் வருதுன்றத கூட தெரியல ஃபார்மாசியூட்டிக் கம்பெனிஸ் போய் பேசிட்டு இருக்காங்க அவங்க ஓரளவு நிறைய டிசீஸ்க்கு வந்து இப்போ கியார்ஸும் அவங்க மூலமாக ஆகிறது அதையும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நிறைய பேர் த்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு செவன்ட்டி எயிட்டி இயர்ஸ்க்கு ஹியூமன் லைஃப் ஸ்பேன் வந்து லைக் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி அப்படின்றது இப்போ லாங் டு எயிட்டி டு நைன்டி செவன்டி எயிட்டி அட்லீஸ்ட் அந்தளவுக்கு என்னோட அப்சர்வேஷன் சொல்லுவேன் நான் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்பது தொண்ணூறுலாம் நிறைய பேர் இருக்காங்க நூறுலாம் போறதில்ல பட் एवरेज லைஃப் ஸ்பேன் வந்து 50ன்றது வந்து இப்ப 60 கிட்டத்தட்ட மாறி இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபென்டைசைட் நிறைய இருக்கு அதலாம் பாத்தீங்க. குழந்தைகள் வந்து மிஸ்கரேஜ் மிஸ்கரேஜ் நிறைய இருக்கு. இல்ல வித் இன் a இயர் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க நடந்துருங்க இதாவது ஒரு எத்தனை பேர் இருக்காங்க. இந்த பார்மாசூட்டிகல் கம்பெனிஸ் இப்ப எக்ஸ்பெஸ் நிறைய பண்ணிய இப்போது ஒரு கான்ஸ்பிரசி தியரிச்சு அது உண்மையாக போய் ஆனால் எனக்கு தெரில இப்போ மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் வேறு இப்போ ஆஃப்ரிக்காவில் கொடுத்த நிறையா வேக்சினேஷன்ஸ் வந்து ஃபெயிலியூ இருந்துச்சு நிறைய ஃபெயிலியர் இருந்தது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில பட் ஆனால் நிறையா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து இந்த டெஸ்ட் ட்ரக்ஸ் எல்லாமே பீப்புள் மேலே ட்ரை பண்ணுறாங்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆ அது இந்தியாவில் எந்தளவுக்கு லீகலுன்னு தெரியல லீகலாக பண்ணுறாங்களான்னாலும் தெரியல அட்லீஸ்ட் நான் யூரோப்பை நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் வந்து நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸே வரும் அது மாதிரி இதுக்கு வந்து வாலண்டர் பண்ணேன் இதுக்கு வந்து கால்ஃபை பண்ணுவாங்க இதுக்கு வந்து இவ்வளோ வீக்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும் இத்தனை இந்த ஃப்ரீக்வன்சிலேயும் நாங்கள் கொடுப்போம் சம்படி இஸ் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கான்டாக்டர்ஸ் இதுக்கான காம்பன்சேஷன் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் இது வந்து ஒரு வே ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அஸ்வெல் சில பேருக்கு சுமார் ஜஸ்ட் வந்து தே வில் கம் ஃபார் அ டெஸ்ட் அது டெஸ்ட் சப்ஜெக்ட் மாதிரி லேப் ரேட் மாதிரி வந்து டெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இம்பாக்ட் பண்ணலாம் அவங்களோட ஹெல்த்தை யாரோ டவுட் क्वेश्चन தான் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஏனா அவங்க வில்லிங் டு டேக் தி ரிஸ்க் அந்த மாதிரி இன்னும் இன்னும் நான் பார்க்குறனா பார்மா கெமிக்கல் கம்பெனிஸ் दे ஹேவ் சம் ரெகுலேஷன்ஸ் அஸ் வெல் அவங்க வந்து எடுத்தோனே அந்த மனுஷங்களை போட மாட்டாங்க அத வந்து எலிட்ட போட்டுப்பாங்க பனிட்ட போட்டுப்பாங்க புனிட்ட போட்டுப்பாங்க எல்லாம் கிட்ட போட்டு பார்த்துட்டு அப்பறம் சீரியஸ் அப்படிதான் அப்படிதான் பண்றாங்க எடுத்தனே ஜம்ப் பண்ணி மனுஷங்க கிட்ட வரது இல்ல ஈவன் தோ இதெல்லாம் பண்ணாலும் मोस्टலி பாத்தீன்னா நம்ம வந்து மேமல்ன்றதனால சிமிலர் மேமல்ஸ் அதில் வந்து லோ லோ காஸ்ட் மேம் படிக்கலாம் வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி வந்து இருக்கிறதுலேயே பாவப்பட்ட ஜென்மதற்காக தீ பண்ணுறது இதெல்லாம் ஓகே ஆச்சுன்னா இவனுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி அதில் தான் பண்ணுறாங்க பட் காட் இஸ் கிரேட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரி படைக்கிறதில்ல அவர் எல்லா இதுவும் மனுஷங்களும் ஒரே மாதிரியும் படைக்கிறதில்லை ஈவன் இப்போ நீங்கள் மெடிக்கல் மெடிக்கல் ப்ராக்டிஷனல் this is what statistics is in my song nobody say this is how we should work mm -hmm. Mm -hmm. because it is not designed so based on like majority results such they have come mm -hmm. to a conclusion could mm it -hmm. mm -hmm. any medical practitioner is based, talking based on statistics only mm -hmm. nobody is talking based on this mm -hmm. is how it is designed mm -hmm. our body is not designed இது இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் டெக்னாலஜிஸும் வந்துடா நல்ல ஒரு க்ரோத் இருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து இப்போ லேப் சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறோம் இது நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எங்கே பார்த்தேன் அப்படின்னா எங்களோட காலேஜில் பயோடெக் லேபில் பண்ணுறாங்களா ஆமாம் எந்த காலேஜில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வந்து அங்கே தான் நான் படித்தேன் அங்கே வந்து எஸ்பெஷலி பயோடெக்னாலஜிக்கும் லைசர் டெக்னாலஜிக்கும் ரொம்ப பா ஃபேமஸ் அது நான் என்னென்ன சார் இந்தியாவில் இன்னும் அந்தளவுக்கு வரலாம் ஐயோ நீங்கள் நாங்கள் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன் நான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேக்ரவுண்ட் அப்படின்றதுனால பயோடெக்னிக் லேபுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து இபிஆர்னு சொல்லுவாங்க எலக்ட்ரோ மேக்னட்டிக் பேர ரெசினன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இமேஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க இபிஆர் ஓ வந்து பேரா மேக்னட்ஸ் இருக்கும் அதுக்கு இடையில வந்து நீங்கள் ஒரு ஒரு ரேட்டை வந்து வச்சிருப்பாங்க அது ஒரு சின்ன ஹோலாக தான் இருக்கும் அதில் ரேட்டை விட்டுருவாங்க அதுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து கேன்சர் செல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ரேட்டுக்கு ஸோ அது வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்து கேன்சர் ட்யூமர்ஸ் வந்து ஃபார்மாக ஆரமிச்சிட்டு வர கால ஐ ஹவ் சீன் வித் மை ஓன் ஐஸ் ஆனால் நம்ம டச் பண்ணாலும் அவ்வளோ பண்ண மாட்டாங்க நம்மளும் க்ளோ போட்டெலாம் நான் டச் பண்ணி பார்த்துருக்கேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலெக்ட்ரோ மேக்னட் வந்து அது வழியாக போயிட்டு அந்த ட்யூமர் வழியாக போயிட்டு அந்த பக்கம் இமேஜரில் வந்து அது கேப்ச்சர் ஆகும் ட்யூமர் வந்து பாதி மேக்னட்டிசமாக அப்சர்வ் பண்ணிக்குவோம் ரிமன்டிங் அது எமிட் பண்ணும் அந்த ரிமைனிங் எமிட் பண்ணுறத கலெக்ட் பண்ணிவிட்டு ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம் அப்போ வந்து அந்த ட்யூமரோட ஏஜிங் அந்த ட்யூமரில் என்னென்ன கம்போசிஷன் இருக்குது எப்படி டெவலப் ஆகுது என்ன இன்ஜெக்ஷன் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து ஸ்ரிங்க் ஆகுது எல்லாத்தையும் வந்து யூ கேன் விஷுவலைசி அதுக்கான சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது நாங்கள் கொடுத்தோம் இந்தளவுக்கு ஆரண்டி வந்து நாட் நான் நான் சொல்லுறது இப்போ கிடையாது டூ தௌண்ட் எயிட்ல எயிட் டௌசண்ட் நயில் அந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணிட்டுருந்தோம் அவ்வளோ விஷயம் நடக்குது யூனிவர்சிட்டியில் பட் வெளியில் வர மாட்டேங்குது மாதிரி நடந்துட்டு இருக்காங்க ஆமாம் ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மசூட்டிகல் கம்பெனிஸ்லாம் எப்படி வந்து முதல்ல ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு இட்ஸ் அ பியூர் ஒயிட் கலர் ரேட்டாக இருக்கும் அது அவங்க சொல்லுவாங்க எல்லா ரேட்டும் இப்போ நம்ம நம்ம ட்ரைனேஜில் போகிற ரேட்லாம் எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ண மாட்டாங்க அதுக்குன்னே ஸ்பெசிஃபிக் பிரீட் இருக்குது ரிசர்ச் அப்போ தான் அது மாதிரி சப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த ரேட்டை தனியாக வச்சிருப்பாங்க ஆமாம் அதுக்காக தனியாக வச்சு வாங்க தேவ் மெக்கானிசம் டு டிஸ்கார்ட் இட் ரிசர்ச் ஸ்டூடெண்டாக வந்துரு வெங்கடேஷன் சொல்லி அவர் இப்போ வந்து சான்ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் இருக்கார் அவர் வந்து அவருக்குள்ளே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருந்தோம் அப்போ வந்து ஹியூஸ் டு ஷோ என்னன்னா எப்படி டெவலப்மெண்ட் இருக்குது ஈவன் ஐ ஹவ் சீன் லைக் எவ்ரி டே நைட் யூஸ் டு கோதில் அண்ட் ஸ்பென்ட் பண்ணிட்டாங்க அப்போ வந்து எப்படி க்ரோத் இருக்குன்றவர்களோட வீ குட் ஹவ் சீன் வீ ஹவ் சீன் இட் அது எங்கே இன்ஜெக்ட் பண்ணுறாங்கன்னு பொறுத்த இருக்கு அதிலே ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்குது காலில் அதோட கையில் அதோட நெக்கில் தான் இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் இது ஜஸ்ட்டு ஒரே ஒரு அப்சர்வேஷன் இதில் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் இல்லை நம்ம இந்திய இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஐடி போகணுந்தான் அதுதான் பிரிவிஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும் அதுதான் இம்ப்ரெஷன் இன்னுமே இருக்குது அதில் இது இல்லாமல் இண்டியன் யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி ரிசர்ச் நடக்குதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஆமாம் அதில் படித்த ஒருத்தருந்து இப்போ சென்ட் ஃப்ரான்சஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கன்றது வந்து இன்னும் ரேலேரியா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியிலே தெரியாமல் இருக்கு நம்ம ஸோ கொஞ்சம் சாஃப்ட்வேரை விட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் பார்க்கணும் மக்கள் ஆமாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அப்படின்னே ஓகே அது வந்து ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அவ்வளோ பாப்புலர்டு அப்படின்ற ஒரு மென்டாலி தான் இருக்குது அதுக்குள்ளே இப்போ உங்களுக்கு தெரியாது அந்த பயோடெக்னாலஜிக்கு மட்டுமே வேர்ல்டுவேடாக ரிட்டன் டெஸ்ட் செல்கிறாங்க Okay. even they have a quota for foreigners to come and study but still whatever be the case நல்ல ரிசர்ச் போயிட்டு இருக்கு இப்ப 2008ல அந்த மாதிரி ரிசர்ச் நடந்து இருந்தது அப்படினா definitely it could have been improved now இந்த பாயிண்டத்தை நான் எதர்க்கு சொன்னேன் அப்படினா அந்த பார்மசூட்டிகல் கம்பெனிஸ்லாம் எப்படின ரிசர்ச் பண்ணுவாங்க என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் சуз பண்ணுவாங்க என்ன மாதிரி பண்ணுவாங்க நீங்க சொன்னீங்களே ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படினா எஸ் definitely yes நான் பார்த்ததுலயே அந்த ராட்ட வந்து there is a way to kill அப்படினு கூட சொல்வாரே ஏனா அது மூலமா வேறதும் ஸ்பெக்ட் ஆ இருக்கா ஒரு ஒரு ஸ்பெசிபிக் டாபிக் சம்மந்தமாக ரிசர்ச் மட்டும் நடக்காம இன்டர் ரிசர்ச் நடக்குது யூனிவர்சிட்டியில் ஸோ அது இன்னும் ஆமா கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க ஒரு பயோடெக்னாலஜி லேபுக்குள்ள போயிட்டு ஒரு புரோட்டோடைப்பை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னா வந்திருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்தியாவில் நடக்குதாட்டா எக்ஸ்பிரஷன் மாதிரி யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சென்டர்ன்னு சொல்லுவாங்க அங்கே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அது வந்து ஸ்கூல் ஆஃப் பயோடெக்னாலஜின்னு சொல்லுவாங்க தே ஹார் இன்டர் கம்யூனிகேஷன் நிறைய ஃபென்டாஸ்டிக் பீப்புள் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஸர் பேச சொன்னால் மேபி இந்தியா வைடாக அவர் எத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடலாம் அவர் வந்து இஸ் அ வெரி ஃபேமஸ் பர்சன் இன் பயோடெக்னாலஜி வேர்ல்டு வைடாக ஹீ பப்ளிஷ் நம்பர் பேப்பர்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ் ஐ கெட் அ சான்ஸ் டு மீட் ஹிம் அவர் வந்து ஐ வாஸ் நாட் நோயிங் ஹிம் அப்படிகாரு அதுக்கப்புறம் பண்ணாரு எக்ஸ்பிளைன் பண்ணாரு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து பெரிய சிக்க ஜேர்ஸ் எல்லாம் அப்புறம் நான் இன்டர்வியூல போய் சர்ச் பண்ணி பாக்குறேன் அவரை பத்தி யாருன்னு அந்த மாதிரி சுத்தமா தரல ஒர்க் பண்றது நினைச்சுட்டு அது ஃபாரின்லெலாம் நிறைய டாக்டரேட் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஹீஸ் அ குட் கால் வாட் அவர் எந்த ஃபீல்டு நம்ம எடுக்கிறோமோ அந்த ஃபீல்ட் விவ் டு பீட் டு ரீச் அதில் எக்ஸ்ட்ரீம் ரீச் பண்ணுவோம் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் பேஷன்னு இது பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் யூகே பற்றி நம்ம சர்வை பண்ணுவோம் நம்ம அப்படின்ட்டு எதாவது கிடைக்கிற வேலையை போயிடுறோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம் அதில் அதில் ஒரு நூப்பில் மாட்டிக்குவோம் இல்லை இன்னொரு விஷயம் நான் இன்னும் அப்சர் பண்ணேன் நான் சாரி இன்டர்வ் பண்ணதுக்கு ஏன்னா எங்கள் வீடும் என்னோட ஹோம் டவுனா பிரான் அண்ட் ப்ராடர் இப்போ எல்லாத்துக்கும் அதிலிருந்து எங்க நியூஸ் வந்து ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பட் ஐ ஹாவ் நோ ஐடியா உள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கடையில் இவ்வளோ டிஸ்டப் எப்படி சொல்றது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியலைன்னா ப்ராப்பராக நம்மளோட பேஷன் என்ன இல்லைன்னா வந்து என்னங்க நம்ம கேரியர் எங்கே சூஸ் பண்ண போகிறோம் தெரியாமல் எல்லாரும் போகிறேன் இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங்கே போய் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து நம்ம தள்ளப்பட்டோம் அதான் உண்மை இப்போ ஒரு விஷயம் நான் டூ பி ஃப்ரெண்ட் இருந்தேன் அவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸு அவங்களோட டீப் அனாலிசஸ் ஈவன் ஐ வாஸ் திங்கிங் நம்ம சயின்ஸ் எடுத்துகிட்டு வந்து பட் லட்ஸ் டூ லைட் அது வேறு விஷயமா இருந்தாலும் எனக்கு என்னொரு பக்கம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எனக்கு டிஃப்ரெண்ட்டு என் லவ் இருந்தது என்னோடய பையன் ஒருத்தர் அவர் வந்து என் கூட தான் மாஸ்டர்ஸ் பண்ணார் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சம்மந்தமாக சிக்னல் ப்ராசிங் அதெல்லாம் பண்ணார் சிக்னல் ப்ராசிங் பண்ணும்பொழுது என்னாச்சு ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து இந்த மாதிரி இந்த நீங்கள் மாதிரி நியூரோ சயின்ஸ்க்கான ரிசர்ச் ரிசர்ச்சுக்கான ஒரு ஒரு இன்டர்ன்ஷிப் ஒன்று கிடைக்கிறாரு அதில் என்னன்னா அந்த இஇஜி இருக்கிறோம் அந்த சிக்னல்ஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு குட்டி ஐடியா அவரை பண்ணலாம் ஒரு கம்யூனிகேஷன் பேக் எடுத்து அப்படியே டெக்னாலஜி சொல்றாங்க அங்கே போட்டு அந்த பையன் பண்ண வச்சு அந்த பையன் நீங்க சொல்லுது அவர் இப்போ வந்து ஜெர்மனில்தான் இருக்காரு அவங்களோட ஃப்ரெண்ட் அவருன்னா டூ பி ஃப்ரெங்க் இவரை பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து ரவி வந்து ஜெர்மனியில் டூ த்ரீ டூ டூ இயர்ஸ் ஆனால் என்னோடய மாஸ்டர்ஸ் அங்கே பண்ண அவங்க மாஸ்டர்ஸ் அங்கேயே பண்ணேன் அங்கேயே ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிவிட்டு தென் அவர் இங்கே வந்து இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக இருக்காங்க ம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு சொல்ல கொஞ்சம் பாஸ் விடணும் நம்ம அடுத்து அடுத்த சொல்லணும் அடுத்த மறுபடியும் ஆமாம் ஸோ கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி தமிழோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நீங்கள் வந்து இந்த பாட்காஸ்ட் பிடிச்சிருந்தோம் தாராளமாக உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணலாம் இதை எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜாக கூட போடலாம் நாங்கள் கவலை பண்ண மாட்டோம் இல்லை எதுவும் கிடையாது காப்பிரேட் எதுவும் கிடையாது எந்த போர்ஷன் பிடிச்சிருந்தாலும் கட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஃப்ரைடே ஈவினிங்ஸ்லேயும் இந்த மாதிரி பாட்காஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணி போடுவோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க உங்களுக்கு எதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அதுன்னு சொல்லுங்கள் ஆமாம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேஷ்டாக் ரஷ்டி டாக் அப்படின்னு அது வந்து எங்களுக்கு சேரும் நாங்கள் அந்த டாபிக் எடுத்து பேச ட்ரை பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் டியூனிங் இன் ஹப்ரி வீக்கெண்ட் பாய் பாய்